भगवत சச்சிதானோத்தியேத்தா விநாத்த குருவிக்கமாமந்திரிகாஸ்தபே ஹீதத்தானவந்திரயோதிக்கா பாகவத தர்மத்தை ஹரிங்கிற யோகியானவர் நிமி சக்கரவர்த்தியினுடைய பிரார்த்தனைக்கு ஏற்ப உபதேசித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஸ்லோகமாக படித்து முடிஞ்ச வரைக்கும் அர்த்தத்தை பார்க்குறோம் அவனுக்கு பகவானுடைய சரணாரவிந்தத்தை தவிர வேறு எதுலையும் மனசே போகிறதில்லை ஏன்னால் அதில் அவனுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சா நமக்கு வழங்கும் எப்படி நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதாவது பொருள் கிடைச்சாலோ உறவுகள் கிடைச்சாலோ ரொம்ப நாள் கழித்து ஒரு உறவினரையோ நண்பரையோ பார்த்தா எப்படிலாம் ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ அப்போ ஏற்பட்ட சந்தோஷம் அவனுக்கு பகவானை நினைச்சாலே கிடைக்கிறது பகவானுடைய திருவுடைய நினைச்சாலே கிடைக்கிறது இது கற்பனைன்னு தோன்றினாலும் ஆனா இதுதான் உண்மை முதல்ல இது கற்பனையாக இருக்குமோ அப்படின்னு தோன்றும் ஆனால் உண்மையான பக்தி வந்தால் தான் இதோட அருமை தெரியும் இங்கே என்ன சொல்லுகிறார் பகவதா உருவிக்ரமாங்கிரி शाखा நகமணி சந்திரிகையா நிரஸ்த தாப்பே அப்படின்னா பகவானுடைய உருவிக்ரமாங்ரி சாக்கா நகமணி ஒரு கால பூமியில் ஊன்றி இன்னொரு காலை மேலே தூக்கினார் த்ரிவிக்ரம அவதாரத்தில் வாமனாவதாரமாக வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட பூமி தானத்தை வாங்கி கொண்டு பிறகு விண்ணையும் மண்ணையும் ரெண்டு காலால் அளந்தார் உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்கிறோம் வேதமே இதை பாராட்டி பேசுகிறது சன்னோ விஷ்ணுரு என்று சொல்லுகிறது அப்பேற்பட்ட உரு விக்கிரம அங்கிரிஷாக்கா ரொம்ப வளர்ந்து போயிருக்கக்கூடிய அந்த திருவடி கீழே ஒரு திருவடி இருக்குது மேலே ஒரு திருவடி இருக்குது அந்த திருவடியில் அங்கிரி ஷாக்கா அந்த திருவடி தாமரைகளுடைய ஷாக்கான்னு சொன்னால் விரல்கள் இங்கே அர்த்தம் அந்த விரல்களில் இருக்கிற நகம் கராங்குலி நகோத்பண்ண நாராயண தசாக்கிருத்திகி அப்படின்னு லலிதாசாஸ்திர நாமத்தில் பார்ப்போம் அம்பாழோட பத்து விரல் நகங்களில் இருந்து பத்து அவதாரம் வந்ததுன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு அது நாம் இங்கே ஒரு இதாக நினைக்கிறோமே தவிர இங்கே பகவான் மகாவிஷ்ணுவனுடைய பிரபாவம் தான் இங்கே பேசப்படுகிறது அந்த நகமணி அந்த பகவானுடைய அந்த திருவடி விரல்களில் இருக்கக்கூடிய நகங்களுடைய ஒளிங்கிற அந்த சந்திரன் அந்த சந்திர ஒளி வெளிப்படுகிறதுனால சந்திரிக்கையா நகமணி சந்திரிக்கையா நிரஸ்த தாப்பே பகலெல்லாம் ஒரே வெயிலாக இருந்து வெட்ட கஷ்டமெல்லாம் ராத்திரி சந்திரன் வந்த உடனே அந்த குளிர்ச்சினால அந்த தாபம் அந்த வெயில்னால் ஏற்பட்ட வருத்தமெல்லாம் போகிறது அது மாதிரி இந்த விஷய சுகங்களில் அலைஞ்சு ஒரே தவிச்சு போயிருக்கான் ஆதி தெய்விக அத்தியாத்ம அதிதெய்வ தாபங்கள்லாம் தாங்க முடியாமல் பகவானுடைய சரணாரவிந்தத்தை தியானம் பண்ண பண்ண அது சந்திரகாந்தி மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது அதை அனுபவிக்கிறவனுக்கு ஹிருதி உபசீததாம் சகா பகவான் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டார் அப்பேற்பட்டவன் புனா சகா கதம் அர்க்கத்தாபா பிரபவத்தை மறுபடியும் அவன் எப்படி நிரஸ்த தாப்பே அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்குது காமக்ரோதாதி தாபங்கள்லாம் இல்லை சஹாங்கிறது இந்த இடத்துல சகா தாபகான்னு அர்த்தம் பக்தர்களுடைய ஹிரதயத்தில் அந்த சந்திரன் உதித்த உடனே அர்க்கத்தாபகா இவ அர்க்கத்தாபங்கள்லாம் சந்திரன் உதித்த உடனே எப்படி போகிறதோ அது மறுபடியும் தோன்றுமா அந்த தாபங்களெல்லாம் மறுபடியும் வெளிப்படுமா இப்போ இதனுடைய அர்த்தம் இறைவனுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய விரல்களிலிருந்து தோன்றுகின்ற நகத்தில் இருக்கக்கூடிய சந்திரிகை ஒளியானது எப்படி உள்ளத்தில் இருக்கக்கூடிய சமஸ்த தாபங்களையும் துக்கங்களையும் நீக்குகிறதோ அப்படி எப்பொழுதும் பகவானுடைய திருவடிகளை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறவனுக்கு பக்தனுக்கு மறுபடியும் அந்த தாபங்கள் வராது எப்படி சந்திரோதயம் ஆனவுடனே சூரியனுடைய தாபங்கள்லாம் போய்டுறதோ அது மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகம் உபதேசிக்கிறது அடுத்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பிறகு பார்க்கலாம் பகவத் உரு விக்கிரமாங்ரி சாஹா நகமணி சந்திரிகா நிரஸ்ததாபே ஹிருதிகதமுசீததாம் புனச